रूपाय नमो वेदांत वेद्याय சச்சிதானயஷ்டிணே बुद्धि வேதவேயுணே கிருஷ்ணாய் வியலோகி ரந்தே முனிமா முனி சகசிரமூர் புருஷோத்தம சே பகசம் பிரருச்சிய ஜன்மராமத்துக் அஜோணாஸ் விசு ஆமா சுராரி அமத்து சுவாச சந்தாத்த சிமா அஜாவரக்காத்திரம் அஜதி கட்சி க்ஷிபிதி அஜ கச்சதி க்ஷிபதி அஜஹா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் ஹிருதயத்தில் எழுந்தருளியிருக்கிறார் இறைவன் பக்தர்களுடைய ஹதயத்தில் எழுந்தருள்றதுனால அஜஹான்னு ஒரு பேர் வெளிப்படுகிறார்னு அர்த்தம் க்ஷிபதி வெளிப்படுகிறார்னு அர்த்தம் அறிகிறார்னு அர்த்தம் கத்து த கம்தாத்துக்கு ஞானார்த்தமும் இருக்குது அக உள்ளத்தில் உணரப்படுகிறார் பக்தர்களின் உள்ளத்தில் உணரப்படுகிறார் எழுந்தருளுகிறார் அப்படி அர்த்தம் இல்லாம் க்ஷிபத்தின்னா பக்தர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அறியாமையின் விளைவாகிய தீய குணங்களை நீக்குகிறார் அல்லது புறத்தில் இருக்கக்கூடிய பகைவர்களை நீக்குகிறார் புறப்பகைவர்கள் அகப்பகைவர்களை நீக்குவதன் மூலம் புக புறப்பகைவர்களை நீக்குகிறார் அப்படின்னு பொருள் சொல்லலாம் நமக்கு அகத்தில் நம்ம சத்ரு நம்மளோட குணங்கள் தான் நமக்கு தீய குணங்கள் தான் நமக்கு சத்ரு நம்மக்கிட்ட இருக்க தீய குணங்கள் போயெடுத்துன்னு சொன்னால் வெளியில் நமக்கு சத்ரு இருக்க முடியாது இருந்ததுன்னா அது அவனோட ப்ராப்ளம் ஆகவே அஹ அஜதி கச்சதி க்ஷிபதி இஜஹா இது வா அஜஹா கச்சதி கஷிபதி ரெண்டு மீனிங் எடுத்துக்கிறாரு அஹ் ஒரு அர்த்தம் க்ஷிபின்னு ஒரு அர்த்தம் அஜ் கமனே அஜ் க்ஷேபே அப்படி நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் சரி அது அடுத்தது துர்மரிஷிண இந்த நாமத்துக்கு அர்த்தம் மர்ஷிக்கும் சோடம் தானவாதிக்க துர்மரிஷணா அதாவது இந்த ராட்சஸர்களால் கெட்டவனுக்கு நல்லவனை தாங்கிக்கவே முடியாது சமூகத்தில் பார்த்துன்ட்ருக்கோம் இது தினம் சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் நாட்டிலையே பார்த்துட்டு இருக்கோம் ஒரு நல்லது பண்ணினால் அது பொறுக்க முடியல நிறைய பேரால் ஆக தானவாதிபி சோடும் நஷக்கியத்தே அதாவது துர்மருஷனா தாங்குவதற்கு அரிதானவர் தாங்க தாங்கிக் கொள்ள முடியாத அரிய முடியாத அளவில் அரிதானவர்னு அர்த்தம் அவர் பண்ணுறதை தாங்கிக்க அதாவது தேவர்களால் தாங்கிக்க முடியாது அசுரர்களால் தாங்கிக்க முடியாது பகவான் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக அதர்மத்தை அழிக்கிறார் இல்லையா அப்போ வந்து அதர்மம் பண்ணுறவனுக்கு தாங்கிக்க முடியுமோ தப்பு பண்ணவனை ஜெயிலில் போட்டால் ஜெயிலில் போடுறது தாங்கிக்க முடியுமா நீ தப்பு பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லி ஜெயிலில் போட்டால் தப்பு பண்ணலேன்னு சொல்ல மாட்டேன் என்ன ஜெயிலில் நீ எப்படி போடலாம் நீ தப்பு பண்ணியா இல்லையா அதை முதல்ல சொல்லு அப்படின்னா நான் தப்பு பண்ணுறேன் பண்ணலைங்கிறது வேறு விஷயம் என்ன ஜெயிலில் போடலாமா நீ நான் எவ்வளோ பெரிய ஆளு நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் என்னப்பா எல்லாம் பகவானோட மகிமே இது மேலே இருக்கிறத கீழே இருக்கிறார் கீழே இருக்கிறத மேலே வைக்கிறார் தாய்மான் அவர் சொன்னார் பிச்சைகேட்டு பிழைப்போரையும் கிரீடபதியாக்குவீர் கற்பாந்த வெள்ளம் ஒரு கேணி இடை குறுக வைப்பீர் அப்படிம்பார் மேலே இருக்கிறவனை கீழே வைப்பார் கீழே இருக்கிறவனை தூக்கி மேலே வைப்பார் அது பகவானோட லீலை அவமனோட கர்மா பகவானோட லீல என்னென்னு அர்த்தம் அவமன் கர்மா இங்கே அர்த்தம் என்னென்னா தானவாதிபிகி தானவாதிபிகின்னு ராட்சசர்கள் ராட்சசர்கள் பகவான பகவானுடைய சக்தியை தாங்க முடியல தாங்க முடியலன்னு எதிர்க்க முடியலன்னு அர்த்தம் எதிர்க்க முடியல நன்மையை தீமையால் எதிர்க்க சில சமயம் தீமை இந்த பிரபஞ்சத்தில் ஒரு நியத்து என்னென்னா சில சமயம் அதர்மம் மேலே போயிடும் தர்மம் கீழே வந்துடும் சில சமயம் தர்மம் மேலே போகும் அதர்மம் கீழ வந்துடும் ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் வெளியில் இருக்கிற தர்மா தர்மங்களை வச்சு நம்ம வாழ்க்கையை தீர்மானம் பண்ணக்கூடாது எல்லோரும் நல்லவனா எல்லாரும் கெட்டவனா அப்படின்லாம் கேட்கப்படாது நான் நல்லவனாக இருந்தால் எனக்கு நல்லது அந்த எண்ணம் அவன் நல்லவனாக இருக்கானா இவன் நல்லவனாக இருக்கானா இவன் யோக்கியமாக அவன் யோக்கியமானு கேட்கப்படாது கேட்குறது யூஸ்லெஸ் பிரயோஜனம் இல்லை பிரபஞ்சத்தில் எல்லாம் இருக்கும் ஆகையினால நான் வந்து சத்தியம் பேசினா நான் ஒழுக்கமாக இருந்தால் என் மனசுக்கு நல்லது எல்லாரும் நல்லவனாகட்டான் அப்புறம் நான் நல்லவனாகிறேன் நான் நான் நடக்கிற காரியமாக என்ன ஆக அது புரிஞ்சுக்கணும் ஆக இந்த பிரபஞ்சத்தில் எப்போவுமே தர்மம் மேலோங்கியோ அதர்மம் மேலோங்கியோ இருக்காது இப்படி இப்படியும் போயிட்டு ஃப்ளக்ச்சுவேட் ஆகின்றே இருக்கும் அது ஆனால் நான் வந்துவிட்டேன் உலகத்தில் உலகத்தில் அதர்மம் மேலோங்கி இருக்குங்கிறதுக்காக நான் அதர்மம் பண்ணக்கூடாது தர்மம் மேலோங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அதர்மத்தையும் பண்ணுறது கூடாது ஆக எதுக்குமே பொதுவாக என்ன அர்த்தம்னா எனக்கு தர்மம் ஊரில் நிறைய பேர் இப்படியே சொல்லியிருப்பா எல்லாரும் சரியாக இருக்காளா வா சரியாக இருக்காளா இதோட நான் எப்படி வாழ்கிறதுனா நம்ம என்ன சொல்லுவோம்னா நீ அதர்மம் பண்ணி தான் வாழணும்னா செத்து போகிறது நல்லது சாப்பிடாமல் செத்து போயிடு தப்பு என்ன அப்படி என்ன வாழ்ந்தாகணும் எதுக்கு வாழணும் வாழ்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா எதுக்கு வாழணும் நம்மளை நாமளே ஏமாத்தினா எனத்துக்கு வாழணும் நிறைய பேருக்கு அது தாங்கிக்க முடியல வாழணும்னு ஆசை என்ன ஆசை வேண்டி கிடக்கு வாழ்ந்தால் வந்து நமக்கு சந்தோஷமாக வாழணும் நல்லது பண்ணி வாழணும் அப்படி வாழ முடியலன்னா பேசாமல் பிராயோபவேஷம்னா வடக்கை பார்த்து உட்காந்து விட வேண்டி தான் தண்ணியும் குடிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது சரீரத்தை விட்டு நல்லது புரிஞ்சுக்கணும் அப்படி சரீரத்தை வச்சுட்டு அதர்மம் பண்ணுறதுக்கு ஊரையும் கெடுக்கிறது நம்மளையும் கெட்டு கெடுத்துண்டு ஊரையும் கெடுத்துண்டு அப்படி வாழ்க்கை என்ன வேண்டி கெடுக்குது அப்படினு நினைக்கிறது தப்பு கிடையாது இது தர்ம மனுஷ தர்மம் உள்ளவனுக்கு இந்த மாதிரி சிந்தனை தான் போகும் மனசில் அதை வந்து இதுக்கு இந்த காண்டெக்டில் எது சொல்கிறேன்னா துர்மருஷனஹா தாங்கி முடியாதவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அசுரர்களால் தாங்கி முடியாதவர் அவருடைய செயல்களை நல்லவர்களின் செயல் செயல்களை தீயவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது எலெக்ஷனுக்கு இவன் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான் இன்னொருத்தான் அதை தெரிஞ்சு இவனுக்கு சொல்கிறான் இவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற போது தெரிஞ்சுக்காமல் பார்த்துக்குறான் எப்படிலாம் நடக்கிறதுங்கிறே இப்போ பணம் கொடுக்குறதில் சண்டை எலெக்ஷனுக்கு நான் தான் கொடுப்பேன் நீ தான் கொடுப்பேன் அதில் வெட்டு குத்து எப்படிலாம் போயிட்டுருக்கு பாருங்க எப்படி இப்படியெல்லாம் ல லீவ் பண்ணணுமா என்ன அதிசயமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குற போது அதுதான் எவ்வளோ பெரிய மாயை எவ்வளோ அறியாமை பார்த்து சரி அதையும் நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டிதான் என்ன பண்ண முடியும் நம்ம நல்லா வச்சுக்க வேண்டியது நீ உன் கையை சுத்தமாக வச்சுக்கோ உடம்ப சுத்தமாக வச்சுக்கோ மனசை சுத்தமாக வச்சுக்கோ முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ணு எல்லாருக்கும் நல்லது பண்ணு யார் நமக்கு கெடுதல் பண்ணாலும் அவளுக்கு நல்லதே நினை தப்பே கிடையாது ஒருத்தர் வந்து சொல்கிறார் சுவாமி உங்களுக்கு நேரம் அவர் நல்லவராக நடந்துக்கிறார் அங்கே போய் உங்களுக்கு என்ன பண்ணுறார் தெரியுமோ அப்படின்னா பண்ணிட்டு போய்ட்டுமே உங்களுக்கு நேரம் ஆஹா ஓஹோங்கிறார் அப்புறம் அந்த பக்கம் போய் வந்து அப்படி இப்படி இல்லைனா கண்டபடியெல்லாம் சொல்கிறாங்க உங்கள் பேர் புகழ் எல்லாத்தையும் கெடுக்கிறாங்க நல்லா கடுக்கட்டுமே என்ன குறைஞ்சி போச்சு என்ன எந்த பெயரும் புகழும் மகாத்மா காந்தி பேரும் புகழும் இப்போ நிற்கிறதா என்ன ஏதோ சொல்லிகிட்டுருக்காங்களே தவிர சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஊர் உலகமேவா போகிட்றது எது தெரிஞ்சவனுக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும் அவ்வளோதான் இந்த பிரபஞ்சம் எத்தனை பேரை பார்த்துட்டு போயிருக்கு நல்ல எத்தனை நல்லவனை பார்த்துருக்கோம் உலகம் எத்தனை கெட்டவனை பார்த்துருக்கோம் எத்தனை சிருஷ்டி வந்துட்டு போயிருக்கு அதனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஆக நல்லவனுடைய செயல்களை தீயவர்களால் தாங்கி முடியாது எல்லாம் நிறைய சொல்லலாம் கதையெல்லாம் நிறைய இருக்குது அப்படித்தானே இந்த பல மதங்கள்லாம் பார்க்குறோம் ஊருக்குள்ளே யாரோ ஒருத்தன் வந்து அவனுக்கு ஒரு கூட்டம் சேர்ந்து விடுத்தோன்னா பொறுக்க மாட்டேங்கிறது இல்லையா ஊருக்குள்ள யாரோ ஒருத்தன் வந்து விடுறான் நல்லவன் வந்து விடுறான்னு வச்சுக்கோங்கனே வந்து அவனுக்கு ஒரு பெரிய குரூப் சேர்ந்து அதை சேர்ந்த இவனுக்கு தாங்க முடியல அது எப்படியா டிஸ்ட்ராய் பண்ணணும்னு பார்க்குறான் இப்படி பரஸ்பரம் டிஸ்ட்ராய் டிஸ்ட்ராய் பண்ணுறது தான் காரணம் என்னென்னா ஸ்ட்ராங் இண்டிவிஜுவாலிட்டி அதை மீறி இருக்கிற ஈகோ எல்லாம் மகா மாயா மகிமா ஆக மருஷித்தும் மருஷித்தும்னா என்ன அர்த்தம் சோடும் தானவாதிபிகி தானவாதிபிகின்னு ஆதிபிகின்னு விட்டார் தானவகான்னா ராட்சசர்கள்னு அர்த்தம் அவர்களால் தாங்கிக்க முடியாது அப்படி இருக்கார் பகவான் எத்தனை ஹிரண்ய கசிப்பூவால் தாங்கிக்க முடிஞ்சுதா மகாவிஷ்ணுவை எத்தனையோ ராட்சஸர்கள்லாம் வந்தால் ஹிரண்ய கசிப்பூ ஹிரண்யாட்சன் எல்லாம் நாராயணனுக்கு விரோதி நாராயணனை விரோதியாக நினச்சாங்க அவங்களாம் நாராயணன் யாரையும் விரோதியாக நினைக்கல அதனால் துர்மருஷணஹான்னு பகவானுக்கு ஒரு நாமம் அடுத்தது ஷாஸ்தா அஜோதுர்மருஷன சாஸ்தா ஸ்ருதிஸ்மிருத்தியாதிபி சர்வேஷாம் அனுசிஷ்டிம் கரோதி இஸ்தா ஷாஸ்தான்னு சொன்னால் டீச்சர் குருன்னு தான் அர்த்தம் ஷாஸ்தான்னு சொன்னால் கட்டளையிட்டு நடத்துகிறவர்னு அர்த்தம் சத்தியம் வத தர்மஞ்சர அப்படிங்கிற அந்த வாக்கிய ரூபமாக பகவான் இருக்கார் அதனால தான் அவருக்கு பேர் ஷாஸ்தான்னு பேர் சாசனம் கட்டளையிடுபவர்னு அர்த்தம் எப்படி கட்டளையிடுறாருனா ஸ்ருதி ஸ்மிருத்தியாதிபிஹி ஸ்ருத்தினா வேதங்கள் ஸ்மிருத்தின்னு சொன்னால் ஸ்ருதியை ஒட்டி இருந்திருக்கிற மனுஸ்மிருதி முதலான கிரந்தங்கள் ஆதிபிகின்னு போட்டார் புராணம் இத்திகாசம் எல்லாம் சேர்த்துக்கணும் ஆதிபிகி சர்வேஷாம் சர்வேஷாம் மனுஷியானாம் எல்லா மனிதர்களுக்கும் அனுசிஷ்டிம் அனுஷிஷ்டிம்னா நல்ல வழியில் வாழ்கிறதுக்கு வழியை காட்டுறார் கட்டளையிடுறார் ஏஷ ஆதேசா ஏஷ உபதேச ஏஷா வேதோபனாசனாசன்கிறத இங்கே சாஸ்தனுஷி சாஸ்தாத்தான்னு சொன்னால் ஷாஸ்திரத்தை உபதேசிக்கிறவர்னு ஒரு அர்த்தம் இருக்கு ரிக்காராந்திங்காஸ்துஷாஸ்தாஸாண் அடுத்தது விசுத்த விசேஷணு ஏன சத்யஜான ல விஸ்ருதாத்மா விஸ்ருதாத்மனே நம அப்படின்னு ஒரு நாம பகவானுக்கு பகவான் எப்படி சொல்லப்படுறாருன்னா தடஸ்த லட்சணம் ஸ்வரூபலட்சணம்னு ரெண்டு லட்சணம் இருக்குது கடவுளுக்கு உலகத்தை காமிச்சு இந்த காரியமான பிரபஞ்சத்துக்கு காரணமான பகவான் சொல்கிறது தடஸ்தலக்ஷணம்னு பேர் நேரடியாக சொல்கிறது எது தூய இருப்பாக இருக்கிறதோ எது தூய உணர்வாக இருக்கிறதோ எந்த பொருள் தூய இருப்போ தூய உணர்வோ தூய இன்பமோ அப்பொருளே பிரம்மன் இறைவன் சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம அப்படின்னு விசேஷேன ஸ்ருதாக சாதாரணமாக என்ன சொல்கிறது இந்த ஜெகத்துக்கு கர்த்தா உலக ஆதிபகவன் முதற்றேன்னா அறிவே இறைவன் அன்பே இறைவன் இன்பமே இறைவன் அப்படின்னு நேரடியாக சொல்கிறது அது எப்படி அது விசாரம் பண்ணி பார்க்கணும் ஆக ஏன ஏன லக்ஷணேன அப்படின்னு அர்த்தம் ஏன லக்ஷணேன விஷேஷ ஏ ஏ விசேஷஷஷேண சத்தியஜானாதி லக்ஷண ஏன விசேஷேணன் படிக்கணும் ஏன விஷே லக்ஷணேனா இல்லை ஏன விசேஷேண எந்த விசேஷங்களால் சத்தியானாதி லக்ஷணமானது வேதங்களில் கேட்கப்படுகின்றதோ ஆத்மா சத்தியஜானாதிலக்ஷண ஆத்மா சத்தியஜானம் முதலான ஆதீன்னு போட்டதுனால ஆனந்தம் போட்டுக்கணும் அனந்தம் அல்லது ஆனந்தம் ஆக முழுமையான இருப்பு முழுமையான அறிவு முழுமையான இன்பம் அந்த அதுக்கு தான் இறைவன் பிரம்மம்னு பேர் ஆக ஏன விசேஷேன இதெல்லாம் விசேஷ பிரம்மனுக்கு விசேஷ வாக்கியங்கள் பிரம்மனுக்கு சத் அனந்தம் சத்தியம் பிரம்ம ஞானம் பிரம்ம அனந்தம் பிரம்ம பூர்ணம் பிரம்ம அப்படின்னு பிரம்மனுக்கு விசேஷணங்களை சொல்கிறது பிரம்மன் விசேஷியம் சத்தியஜானம் அனந்தங்கிறது விசேஷணம் விசேஷனம் இது குணம் இல்லை அதுதான் அப்படி அது தான் அதனுடைய ஸ்வரூபம் விசேஷம்னா ஸ்வரூபங்கிற அர்த்தத்தில் இங்கே ஆஹ ஏன ஆத்மா ஆத்மா அத்த அத்த விஷ் ஆத்மா தேர் ஃபோர் விஷ்ருத்தாத்மா விசேஷேணு ஆத்மா விஸ்ருதாத்மா வேதங்களால் சிறப்பாக கேட்கப்படுகிற ஆத்மாவாக இருப்பதால் அவருக்கு விஸ்ருதாத்மா என்று பெயர் அவர் ஆத்மஸ்வரூபமாக இருக்கார் யோ வேத நிஹிதம் குஹாயம் அந்த உபனிஷத்தையே பார்த்தா தெரியும் சத்யம் ஞானமனந்தம் பிரம்மா யோ வேதனிஹிதங்குஹாயாம் பரமேவியோமன் தஸ்மாத்வா ஏதாஸ்மாத் ஆத்மன் ஆகாசம்பூதின்னு வாக்கியங்கள்லாம் இருக்கிறதுனால ரொம்ப அழகான நாமா ஓம் விஸ்ருதாத்மே நம ஆஹ விஸ்ருதாத்மா அடுத்தது சுராரிஹா சுராரீரா சுராரீணாம் சுராரீணாம் நிகந்திருவாத் சுராரிஹா சுர அரீணா சுர ந தேவர்கள் எதிரிகள் அஹ சுராரீணாம் நிகந்திருவாத் தேவர்களின் எதிரிகளை அழிப்பவர் கொல்பவர் अल्पारि सर सुरारिह अतरुमोधाम सत्य सत्य पराक्रम மோசாரம सत्य சத்ய சத்யபராக்கிரமேஷா அனிமிஷா சகுவதி உதாரதீ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நாமக்கல் படிக்கலாம் குருக்கு லக்ஷணம் குருக்கு அர்த்தம் சொல்றேன் சர்வவித்தம் உபதேஷ்டு சர்வேஷாம் ஜனகத்வாத் வா குருஹூ குருஹுங்கிற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் நமக்கு சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்குறவருக்கும் குருன்னு பேர் நம்மை பெற்று வளர்ப்பவருக்கும் குருஹுன்னு பேர் அதனால் இங்கே என்ன சொல்கிறார் சர்வ வித்யானாம் உபதேஷ்டுத்வாத் எல்லா வித்தைகளையும் உபதேசம் பண்ணுறார் குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர் யாருன்னா குருனாம் குருஹூஸ்வரந்தான் ஆகவே அனைவருள்ளையும் குருங்கிற ஸ்வரூபமாக இருக்கார் குருக்கிட்ட குருங்கிற ஸ்வரூபமாக இருக்கிறவர் குருங்கிறது ஒரு ஃபிசிக்கல் பாடின்னு நினைக்கிறோம் ஃபிசிக்கல் பாடி இல்லை அந்த ஃபிசிக்கல் பாடியில் எக்ஸ்ப்ரெஸ் ஆக அந்த குருங்கிற பிரின்சிபிள் தத்துவம் இப்போ பைப் இருக்குது பைப்பை திறந்தால் ஜலம் வருது அது மாதிரி பைப்புனாலே நமக்கு பிரயோஜனமாக தண்ணி பைப்பை திறந்தால் ஜலம் வருது பைப்பை மூடினா ஜலம் நின்றுடுறது அது மாதிரி குரு வந்து குருங்கிறது குருங்கிறது ஒரு ஒரு குணம் குருங்கிறது டீச்சிங் கெப்பாசிட்டி அந்த டீச்சிங் கெப்பாசிட்டி யாருன்னா அது பகவான் தான் புத்திர் புத்தி அறிவாளி அறிவாளிகளிடத்தில் நான் அறிவாக இருக்கிறேன் அப்படிங்கிறார் கீதேல பகவான் அதனால் யாரும் கிளைம் பண்ணிக்க முடியாது நான் குருவாகும் நான் இவ்வாளுக்குலாம் குரு அப்படின்னா உண்மையான குரு யாருன்னா குருவுக்கு குருவினுடைய அந்த விபூதி யார்கிட்ட இருக்குன்னா டீச்சிங் கெப்பாசிட்டிங்கிறத ஒரு ஒரு குளோரி அந்த குளோரியை வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிளைம் பண்ணிக்கலாமான்னா அந்த குருங்கிற அந்த குளோரியை இண்டிவிஜுவல் கிளைம் பண்ணிக்க முடியாது அந்த இண்டிவிஜுவல்கிட்ட அது எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது அதுக்கு அந்த இண்டிவிஜுவல் ஒரு காரணமாக இருக்கே தவிர அந்த இண்டிவிஜுவல் தன்னோடதுன்னு நினச்சா ஒரு கூட்டு பகவான் வாயை திறக்க முடியாமல் பண்ணிவிடுவார் பேச முடியாமல் பண்ணிவிடுவார் அவர் தான் பேசுகிறார் அவர் நமக்குள்ளே இருந்து அவர் தான் பேசுகிறார் அந்த ஆட்டிடியூடு வேணும் இல்லைன்னு சொன்னால் கர்வம் வந்ததுன்னு நானாக சொன்னேன் எப்படி என்னோடய டீச்சிங் அப்படின்னா ரெண்டு நாளில் தெரிஞ்சு போய்டும் இவ்வாளுக்கெலாம் தெரியாது நான் சொல்கிற மாதிரி எவனும் சொல்ல மாட்டான் அப்படின்னா வச்சுப்பார் பகவான் எண்ணி வச்சுப்பார் கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு வாயு பேச வராது இழுத்துன்னு போயிடும் கோணி போயிடும் ஜாகிரதையாக இருக்கணும் அதனால் கிருஷ்ணன் சொல்லியிருக்கார் ஏதாவது உங்கள்கிட்ட விசேஷமான குளோரி இருந்தால் உன்னோடதுன்னு நினச்சிக்காதே யார்கிட்ட இருந்தாலும் சரி அவங்கிட்டே இருக்கேன் எனக்கு வரலையே அது இன்னொரு ப்ராப்ளம் என் பக்கத்தில் இன்னொரு சுவாமி உட்காந்துருக்கார் அவர் என்னை காட்டிலும் ரொம்ப நன்னா சொல்கிறாருனா அவரை பார்த்த உடனே எனக்கு ஒரு பொறாமை நம்மளெல்லாம் நீ இங்கே மதிக்க போகிற எல்லாரும் அவருக்கு தான் மதிப்பு வர போகிறது அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் என்ன மாதிரி சொல்ல தெரியல அவரை பார்த்த உடனே எனக்கு கர்வம் வந்து விட்றது ஆச்சா என்னை காட்டிலும் ஒருத்தர் நன்னா சொன்ன அவரை பார்த்து எனக்கு என்ன ஆகும் பொறாமைவர் என்ன காட்டிலும் சாதாரணமாக சொல்கிற பார்த்தா லூஸு இப்படி பேசுறது பாரு ஐத்யம் எல்லா சாஸ்திரத்தை சரியாக படித்தாது தானே அப்படின் சொல்லி அவனை கிரிட்டிசைஸ் பண்ணுறது இன்னும் மேலே இருக்கு நமக்கு மேலே இருக்கணும்னு பார்த்து ஜலஸ்ஸு இவனை பார்த்து மானாகாணா மானாகாணான்னா மண்டகணம் புரியறது இல்லை எல்லா என்ன காட்டில் ஒருத்தர் சொல்றேன்னா அதுவும் ஈஸ்வர விபூதி அதை பார்த்து நான் ரசிக்கணும் ஆஹா இந்த உபாதி மூலமாக எவ்வளோ அழகாக சொல்லித்தர்றார் பகவான் அப்படின்னு நினைக்கணும் அந்த உபாதியில் பகவான் இன்னும் அவருக்கு நன்னாக வரட்டும் சுவாமி சொல்லித்தரட்டும் அப்படின்னு நினைக்கணும் அதெல்லவோ குணம் அதுதான் முக்கியம் அதனால உள்ள என்ன குருகுங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறேன் குருகுங்கு குர குரவே நமஹா அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட சர்வ வித்தியா எல்லா வித்தியும் திருடுறதை கூட ஒருத்தவங்க சொல்லித்தரான் அறுபத்தி நாலு கலைகள்னு அந்த குரு யாருன்னா எனக்கு எப்படி திருடனு சொல்லிக் கொடுத்தது இவர் தாங்க இந்த பொலிட்டிக்கலில் மாட்டிக்காமல் எப்படி பிரைப் வாங்கணும் எனக்கு வந்து இது வந்து களவு எப்படி திருடணுங்கிற சொல்லிக் கொடுத்தது இவர் தான் இவர் எனக்கு இந்த சொத்தே இல்லை எவ்வளோ பணிவு பாருங்க அதனால் சர்வ வித்யா நாம் சர்வ வித்யானனால் என்ன அர்த்தம் நம்ம நல்லதை எடுத்துப்போம் இருந்தால் என்னென்னா சர்வ வித்யா நாம்னால் எல்லா வகையான கல்வியையும் உண்மையிலேயே உபதேசிப்பவர் யார் அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணு பகவான் எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்காருன்னு அர்த்தம் விஸ்வஸ்மயின மகா விஷ்ணவேன மகான் முதல்ல படிச்சுருக்கோம் ஆஹ வித்யான உபதேஷ்டத்துவாத்து அது ஒரு இது இன்னொன்றுனா சர்வேஷாம் ஜனகத்துவாத் எல்லாரையும் தோற்றுவித்திருக்கிறார் இல்லை சாதாரணமாக பெரியவங்களுக்கே குருகுன்னு தான் பேர் நமக்கு சாஸ்திரம் சொல்லித்தர்றவங்களுக்கு தான் குருகுன்னு அர்த்தம் இல்லை சாஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுக்காட்டாலும் பெரியவாளாக இருந்தால் அவர்களுக்கு பேர் குருகுன்னு பேர் அர்ஜுனனே சொல்கிறான் இந்த பீஷ்மர் துரோணர் எல்லாம் பெரியவர்கள்னு சொல்கிறதுக்காக வேண்டி குருன்னுங்கிறான் குருன்னு அகத்வா மகானுபாவான் இந்த மகானுபாவர்களான குருக்கள் அப்படிங்கிறான் குருமார்கள் ஆக எல்லாரையும் வீட்டில் யா யாரெல்லாம் பெரியவங்களோ அவங்களாம் குரு வர்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் எனக்கு பாடஞ்சொல்லி கொடுத்துருக்கோன்னு அர்த்தம் இல்லை பெரியவர்னு அர்த்தம் ஆக குரு சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் நமக்கு சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்குறவருக்கும் குருன்னு பேர் யார் இன்னொருத்தருக்கு வேற ஒரு அவருக்கு வேறொருத்தருக்கு இன்னொருத்தருக்கு குருவாக இருக்கார் அவரு அந்த குரு எனக்கு குரு குருன்னா என்ன எனக்கு டைரெக்டாக பாடம் சொல்லித்தரல இப்போ நிறைய பேர் அப்பப்போ வந்து சொல்லிகிட்டே இருக்கா சுவாமிஜி நீங்கள் தான் எனக்கு மாணச குருங்கிற இந்த மானச குருங்கிறது எங்கேருந்து வந்துதுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரிய மாட்டேங்குது இல்லை துரோ இதில் ஏகலவியன் வந்து அங்கே அவரை மாதிரி ஒரு ரூபத்தை பண்ணி வச்சுட்டு வந்து அதுக்கு முன்னாடியே வில்லு வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டான்னா அவனுடைய அந்த ஸ்ரத்தாபக்தி விசேஷத்தினால் வந்திருக்கு மாணச குருன்னா என்ன மாணச டாக்டர்னு எங்கேயா கேட்டிருக்கலா நிறைய பேர் நீங்க தான் எனக்கு மாநக குருவா நான் நேர இருக்கேன் என்ன மாணச குருங்கிறது என்ன உடம்புலே தெரியும் குருன்னு நமஸ்காரம் பண்றது அம்மாவை தெய்வமா நினைக்கிறதூட் தானே அதாவது டாக்டர் வந்து டாக்டரை வந்து நான் மனசுனாலே இந்த டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் யாராவது சொல்ல முடியுமா நான் போனேன் காதை வச்சு கேட்டேன் பாடன்னு சொன்னார் இது நிறைய பேருக்கு நமக்கு இந்த ஒழுங்காக சாஸ்திரம் படிக்காததுனால குருங்கிறது என்னன்னே தெரியலப்பாவோம் ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு வந்து கனவில் வந்து உபதேசம் கிடைச்சிது அப்படிங்கிறார் ஒருத்தர் அப்புறம் வந்து என்னென்னா கோயிலில் போய் அந்த விக்கிரகத்தை அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் நேராக வந்து சுவாமியை உபதேசம் பண்ணிவிட்டாருங்கிறார் அப்புறம் காலையில் எழுந்து சூரியனை பார்த்துட்டே இருந்தேன் சூரியன்லேருந்து அப்படியே வந்தாருங்கிறார் அப்படின்னு சரி பரவாயில்ல நம்ம என்ன சொல்ல முடியும் இப்படிலாம் டாக்டர் வந்தால் எவ்வளோ நன்னா இருக்கும் சுவாமி டாக்டருங்கிறது சாதாரண விஷயம் அது ஃபிசிக்கல் பாடி இது வந்து டீச்சிங்கிறது பியாண்டு சுவாமிஜின்னா எந்த புஸ்தத்தில் சொல்லியிருக்கு நீ ஏன் இமேஜின் பண்ணின்ருக்க எந்த புஸ்தத்துலேயோ எந்த சாஸ்திரத்துலையோ இருக்காப்பா அப்படின்னா அதான் அது சொன்னோன்னு வச்சுங்களேன் இவருக்கு அரைவரையே அதையோ படிச்சுட்டு வளர்றார் அப்படின்பா நம்மளை அதையும் படிக்கிறதுனால இதெல்லாம் வராது சுவாமிகளே அதுக்குன்னு ஒரு இன்டியூஷன் இருக்குது எங்கள் குரு சொல்லுவார் அதில் இன்டியூஷன் இல்லை இன்டியூஷன் அப்படின்பார் அதெல்லாம் இன்டியூஷன் கிடையாதப்பா இன் டியூஷன் பாடம் சொல்லி கொடுத்து படிக்கணுமே தவிர அதை விட்டு விட்டு எல்லோரும் இப்படியே தான் இருக்கா பாவம் ஏன்னா இது ட்ரெடிஷ்னலாக இல்லை சம்பிரதாயத்தில் இந்த இந்த இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இப்படி ஆயிடுச்சு அந்த காலத்தில் எழுந்தவுடனே குரு பிரம்மா குரு விஷ்ணு யாரை பார்த்து சொல்லுவா மானச குருவையா இப்போ மானச அம்மா மானச அப்பா மானச குரு மானச தெய்வம் அப்படியே இருக்குது அதாவது என்னென்னா ஒரு பர்சனை குருவாக ஒத்துக்கிறதுக்கு ஒரு அது ஒரு அது ஒரு டைப் ஆஃப் லைட்டாக அது ரெண்டும் கேட்டால் ஒரு ஈகோ அது ஒத்துட்டு அப்புறம் இல்லை இல்லைல்ல அப்புறம் அவர் ஏதாவது தப்பு பண்ணிவிட்டாருன்னா கடைசியில் நமக்கு என்ன ஊரில் நிறைய பேர் நம்மளை திட்டுவார் சரி அன்றைக்கி எனக்கு அவர் குரு இன்றைக்கி அவர் குரு இல்லை சொல்லிட்டு போ அன்றைக்கி எனக்கு அவர் டாக்டர் இன்றைக்கி எனக்கு டாக்டர் இல்லை சொல்லலாமா பட இந்த டாக்டர் இது எப்படி இது குருங்கிறது ரொம்ப உயர்ந்த நில சுவாமியும் அப்படின்னா எப்படி எப்படி பாருங்க ஏன்னா இப்படிலாம் சொல்லியே என்னவோ அது ஒன்றும் புரியாது எனக்கு புரியலை அவளுக்குலாம் என்ன புரியறதோ தெரியல உங்களுக்கு புரியலைன்னா இன்னும் பகவானோட அனுகிரகம் உங்களுக்கு இன்னும் வரலேன்னு அர்த்தம்னா எப்படி இல்லாமல் போகிறா பாருங்கள் புரியுதோ புரிஞ்சா புண்ணியம் ஒழுங்க சமத்த படித்த அத்தியார்ட்டை இப்போ பள்ளிக்கூடத்தில் போய் ஃபிசிக்ஸ் டீச்சர்கிட்ட மானச ஃபிசிக்ஸ் மானச ஜுவாலஜி மானச கம்ப்யூட்டர் சயின்ஸ் எந்த ஃபீல்டும் ஒரே மாதிரி தான் இல்லை சுவாமிஜி திஸ் திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் லைன் திஸ் இஸ் மோர் எந்த புஸ்தத்தில் சொல்லியிருக்கு சொல்லுவாபோ நீங்களாக கற்பனை பண்ணி யாரோ கதை விட்டுருக்கான் அந்த பரம்பரை இன்றைக்கு வரைக்கும் போயின்னு இருக்கு சங்கரபாஷ்யத்தில் விழுந்து விழுந்து சொல்கிறார் சங்கராச்சாரையும் அவர் அவதார மூர்த்தி அவரையும் போய் நர்மதா நதிக்கரையில் போய் கோவிந்த பகவதை நமஸ்காரம் பண்ணுறார் சின்ன பையன் கிருஷ்ணன் அர்ஜுனனையும் கிருஷ்ணனை போய் ந நமஸ்காரம் பண்ணுறான் பக்கத்தில் வேறு அவைலபிளாக இருந்தார் அவன் கொஞ்சம் விவேக்கி யார் இங்கேயே இருக்க நமஸ்காரம் பண்ணிவிடுவோம்ட்டான் எனக்கு அந்த பக்கம் போய் பீஷ்மருகிட்ட போகிறதுக்கு பதிலாக பக்கத்துலேயே கூடவே இருக்கார் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் நம்மளை இதனால் வந்து வீட்லேயும் வந்து மதிப்பு கிடையாது யாருக்கு கிருஷ்ணருக்கு அவனை அழகாக அலங்காரத்தை தான் பார்த்துட்டு இருக்கு எழுதலாம் ஆக என்னால் இவங்கிட்ட இந்த கெப்பாசிட்டி இருக்குது டீச்சிங் கெப்பாசிட்டி இருக்குது கிருஷ்ணன்ட்டு தெரிய வேண்டாமோ அர்ஜுனுக்கு கிருஷ்ணன் சொல்லிக் கொடுப்பான் நமக்கு நமஸ்காரம் பண்ணிவிடும் இப்போ யாராவது சில பேர் இருப்பாள் லௌகி கல உலகத்தில் பார்க்குறோம் அவள் வந்து அவளுக்கு குரு இல்லையே சுவாமியிலேம்பா அது வெரி ரேர் கேஸ் மெஜாரிட்டி கேஸுக்கு குரு உண்டு இருக்கணும் எனக்கு குரு இல்லைன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் வந்தால் அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு போயிடணுமே தவிர அவர்கிட்ட பாடம் கேட்கக்கூடாது எனக்கு குரு யாரும் கிடையாது ஆனால் நான் சொல்லி கொடுப்பேன்னா நான் எந்த டாக்டர்ட்டையும் நான் வந்து ஹவுஸ் சர்ஜன் அந்த இதெல்லாம் கூட இருந்து நான் சீனியர் ஜூனியராக இருந்து ட்ரெயின் பண்ணதில் பட் மை ஓன் மெடிசன் மை இது இப்படின்னா எவனால் போவான் நான் வைத்தியத்துக்கு நான் என்ன கின்னி பிகா இதெல்லாம் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு அதனால் கிடச்சது இந்த பதம் குரு ஹூ சர்வ வித்யா நான் ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் இப்படி சொல்லியிருக்கா விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் குருகுன்னு சொல்லியிருக்கு இவாள்லாம் குரு இல்லை அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன்தான் குருன்னா அவர் எப்படி வருவர் அவளே வைஷ்ணவாலே சொல்கிறார் ஆச்சாரியன் திருவடி ஒருத்தர் சமாதியான இறந்து போனால் கூட ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் தான் எழுதுவார் பரமபதம் ஏகினார் என்ன திருநாடு எழுந்தருளினார் அப்படிம்பா வைஷ்ணவத்தில் அந்த போயிட்டார் ஒருத்தர் சோன் சோ போய்ட்டார்னு வச்சுக்கோனே அவர் வந்து அந்த ராமசுவாமி அவர்கள் திருநாடு எழுந்தருளினார் அப்படின்னா என்ன அர்த்தம் பரமபதத்துக்கு போயிட்டார்னு அர்த்தம் இவன் திருநாடு எழுந்தருளினார்னால் என்ன அர்த்தம் நம்மளுக்கு அதுக்கு புரியணுமே அதுக்கு ஒரு குரு சொல்லி கொடுக்கணும் இப்போ நான் திருநாடு எழுந்தருளினார்னால் திருநாடுங்கிறது என்ன ஊரானு கேட்டான்னா திருநாடுங்கிறது வந்து இதப்பா வைகுண்டத்து பரமபதத்துக்கு பேர் திருநாடுன்னு பேர் அதுக்கு போனார் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னா ஓஹோ அப்படின்னா அங்கே எப்படி இருக்கும்னா நீ போய் பார் தெரியும் ஆகா குரு சப்தத்தை சரியாக புரிஞ்சுக்கணும் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் நான் கொஞ்சம் இதில் எல்லாம் சொல்லணுன்னு சொன்னேன் ஏன்னா இந்த குரு லக்ஷணம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஸ்ரோத்ரியோ விரஜினோ காமஹத்தோயோ பிரம்மவித்தம பிரம்மண்ட்டு பரதாந்தோ நெரிந்தனிவா நலஹ எதுக்கு சொல்கிறேன் நிறைய பேர் சொல்கிறார் சுவாமிஜி ஹவு டு ஐ நோ ஹி இஸ் மை குரு இங்கிலீஷில் கேட்கணும் யார் நமக்கு நமக்கு குரு யாருன்னு எப்படி சுவாமியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த யார் டாக்டர்னு எப்படி கண்டுபிடிக்க எல்லாத்துக்கும் அதான் வச்சுருக்கேன் யார் டாக்டரை கண்டுபிடிக்க யார் போர்டு போட்டிருக்காரோ எம்பிபிஎஸ் போட்டுருக்காரோ வேணா அவர்கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கிப்பார் இல்லாட்டி அவர் எங்கே ட்ரைனிங் எடுத்துட்டார் எல்லாம் பாரு தெரிஞ்சுக்கோ ஊரில் இப்போ நூறு பேர் போகிறான் அந்த ஆஸ்பத்திரிக்கு அங்கே போனால் அந்த டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறான் குணமாக இருது அதனால என்ன பண்ணுகிறார்கள் எல்லாரும் போருக்கிறார்கள் முதல்ல ஒரு டாக்டர் முதல்ல ஒரு ஊரில் ஆஸ்பத்திரி ஓப்பன் பண்ணுறாருன்னு வச்சு என்ன பண்ணுவார் சில நிறைய சில டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க வேறு எதாவது ஆஸ்பத்திரியில் போய் கொஞ்சம் நாளைக்கு ஒர்க் பண்ணுவாங்க ஒர்க் பண்ணி அங்கே தெரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க இண்டிபெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அது மாதிரி டாக்டர் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா டாக்டரோட லட்சணம் இருக்கணும் இவர் வந்து இது எம்டியா இவர் சர்ஜனா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த ஃபீல்ட்லேயும் இருக்குது நமக்கு தெரியறதில்லை ஏன்னால் வந்து இது கவுர்மெண்ட்டு கவர்மெண்டே வந்து இவங்கள்லாம் வந்து டாக்டர் சர்ட்டிவிகேட் வாங்கி குரு சர்ட்டிவிகேட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கவர்மெண்ட்டில் எதாவது நமக்கு இப்போ வேதாந்த டீச்சர் அப்படின்னு சொல்லி ஏதாவது சர்ட்டிவிகேட்டாக கொடுத்துருக்கான் நல்ல கொடுக்கல ஏன்னா அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரியுமா வேதாந்தம்னா என்னென்னு தெரியுமா தெரியாது இல்லை நான் எதாவது யூனிவர்சிட்டியில் போய் சர்டிவிகேட் வாங்க முடியுமா டீச்சருங்கிறது குருங்கிறது வந்து சம்பிரதாய வித் வேதங்கள்லாம் படிக்கிறார்கள் இதெல்லாம் படிக்கிற மாதிரி இவருக்கு சாஸ்திரம் சொல்லி தராரு அப்படின்னு தெரிஞ்சு தெரியணும் இதை மந்திரம் சொல்லி கொடுக்குற குரு மந்திரிக்கிற குரு இல்லாட்டி எதாவது மிராக்கிள் பண்ணுறது மிராக்கிள் பண்ணுறது இப்படி இன்னும் உடனே வீபூதி வருது இல்லாட்டி எதாவது சாமான் வருது மெட்டீரியலைஸ் பண்ணுற குரு மிராக்கிள்ஸ் அதெல்லாம் கிடையாது நம்ம இதெல்லாம் சங்கராச்சர் கிளீனாக சொல்கிறார் இது வந்து மிராக்கிள் பண்ணுறது குருவை பற்றி எதாவது பேசியிருக்கா எல்லா சாஸ்திரத்தையும் சொல்லிக் கொடுக்குறவருக்கு பேர் குருன்னு பேர் அது மாத்திரம் இல்லை சமஸ்திரபஞ்சத்தையும் சிருஷ்டி பண்ணுறவருக்கு குருன்னு பேர் அப்போ குரு சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் முதல் அர்த்தம் என்ன டீச்சர் ட்ரெடிஷ்னல் டீச்சர் சம்பிரதாய வித் அவர் அவர் வந்து தெரியும் ஒரு நாலு பேர் படிக்கிறாங்க பாடம் படிக்கிறாங்கன்னு சொன்னால் அவர் குரு வெறும் வெறும் வெறும் நாலெட்ஜை சொல்லிக் கொடுக்குறவர் டீச்சர் ஆகிட முடியுமா ஒரு டிவைன் பவர் இருக்க வேண்டாமா நான் நாலெட்ஜு பா இந்த சாஸ்திரத்தை நீ வந்து சாஸ்திரத்தை தெய்வமானு நினைக்கணும் சாஸ்திரம் வேறு டீச்சிங் வேற வாட் இஸ் திஸ் ஜஸ்ட் இன்டலெக்சுவல் அப்படின்னு என்ன இன்டலெக்ட்ன்னு மட்டமா இன்டலெக்ட்டுங்கிறது என்ன சாதாரண விஷயமா என்ன இன்டலெக்டாக இருக்கட்டும் இமோஷனாக இருக்கட்டும் ஃபிசிக்கலாக இருக்கட்டும் அதெல்லாம் அது என்னமோ ஒரு மாதிரி ஒரு கலர் கொடுத்துட்டோம் எல்லோரும் தப்பு தப்பாக அர்த்தம் பண்ணி வச்சுவிட்டோம் அதை சரி பண்ணுறதுக்கே நமக்கு நேரம் சரியாக இருக்குது இல்லை இப்போ போய் நான் தான் உண்மையிலே உனக்கு குரு நீ என்ன மானச குருங்கிற அப்படின்னா சொல்லுவோம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அப்பா அம்மா நம்மளை பெத்தாச்சு பெத்ததுக்கப்புறம் நீ எனக்கு அம்மா கிடையாது அப்பா கிடையாதுன்னா ஒத்துக்க முடியுமோ எனக்கு எதாது இருக்கா என்னோடய அம்மா கிடையாது அப்பா கிடையாதுன்னு அது மாதிரி நீங்கள் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நான் பாடம் சொல்லி கொடுத்த பிறகு நீங்கள் எனக்கு குருவும் இல்லை நான் உனக்கு சிஷ்யனும் இல்லைன்னா மாற்றிக்க முடியாது நீ புரிஞ்சு நுட்டையானா மாற்றிக்க முடியாது நான் உனக்கு குரு இல்லைன்னு சொல்ல முடியாது நீ எனக்கு சிஷியனும் இல்லைன்னு நீயும் சொல்ல முடியாது நான் நீ எனக்கு சிஷ்யன் கிடையாது சும்மா கோபத்தில் வேணால் சத்தம் போடலாம் நான் உனக்கு இனிமேல் குருவும் இல்லை நீ எனக்கு சிஷியனும் இல்லை அது சொன்னதுனால் இப்படி ஆகிடுமா கோபத்தில் வீட்டில் சண்டை போடுறாங்க உண்டேன் உடனே இனிமேல் நீ எனக்கு அப்பா அம்மா கிடையாது நான் உனக்கு பிள்ளையும் கிடையாது ஆமாம் அவங்களும் சொல்கிறாங்க நீ எனக்கு மகனே கிடையாது நீ சொன்னதுனால ஆயிடுமா என்ன அது ட்ரூவா கோபத்தில் இமோஷனலில் சத்தம் போடுற நீ புரியணது என்ன சொன்னாலும் புரியலன்னா பகவான் தான் அனுகிரகம் பண்ணணும் நம்ம சொல்கிறத சொல்லிட அதாவது இதெல்லாம் தெய்வீகமானது புனிதமானது இதை ஏதோ சாதாரணம் இது என்ன இன்டெலக்ட் தானே ஆஃப்டர் ஆல் வேர்ட்ஸ் அதெல்லாம் வந்து இதெல்லாம் கைடன்ஸ் தான் ரியல் ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டீச்சிங் எல்லாம் தப்பு தப்பாக சொல்லப்படாது சமஸ்தாஸ்திரங்களும் வேதங்களும் என்ன பொய்யா சொல்கிறது அவங்க என்ன நினச்சின்னா லௌகிக வித்தியும் இது ஒன்று நினச்சினுட்டான் இது அத்தியாத்ம லௌகிக வித்தியையும் இதையும் நீ கம்பேர் பண்ணாத அது மெட்டீரியல் அது அர்த்தகாம வித்யா இது தர்ம வித்யா பிரம்ம வித்யா ஆத்மவித்யா அதை டீச் பண்ணுறார் அவர் ஆனால் அங்கே சொல்லியிருக்கிறது என்னென்னா சர்வ வித்யான்னா அர்த்த வித்தியாக இருக்கட்டும் காம வித்தியையாக இருக்கட்டும் தர்ம வித்தியாக இருக்கட்டும் பிரம்ம வித்தியையாக இருக்கட்டும் அதுக்குள்ளே எத்தனை சப்டிவிஷன்ஸ் இருந்தாலும் சரி எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் சரி அத்தனை வித்தைக்கும் அத்தனை அத்தனை அத் வித்தியையும் சொல்லிக் கொடுக்குற எல்லா டீச்சருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய தத்துவம் யாருன்னா விஷ்ணுஹூ அதுதான் இங்கே சொல்கிறோம் சர்வ வித்யானாம் உபதேஷ்டத்துவாத்து சர்வேஷாம் ஜனகத்துவாத் வா ரெண்டு மீனிங் குருஹூ சொல்லியாச்சு இனி அடுத்தது குரு தமஹ குருர் குருகுமோ தாமாக அடுத்த விருஞ்சியதீனவியிர பூவம் இன்வர்ணாத் குரு சன்னர் குருதமங்கிறதுக்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரி குரு குரு தரா குரு தம கம்பேரிட்டிவ் டிகிரியே சொல்லலை டேரெக்டாக சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு போயிட்டார் குரு குரு தம குருதமர்த்தம்னா பிரம்மாஜிக்கே இவர் தான் டீச்சர் விரிஞ்சியாதினப்பி விரிஞ்சின்னா பிரம்மன் பிரம்மதேவன் மிஸ்டர் சரஸ்வதி சரஸ்வதியோடய பதி வாணிபதி அவருக்கேவர் டீச்சர் ஆதீன்னு போட்டதுனால இந்திரர்கள் இந்திராதி தேவர்கள்னு அர்த்தம் விரிஞ்சியாதீனாமப்பி பிரம்ம வித்யா சம்பிரதாயகத்வா இங்கே பிரம்ம வித்யா சொல்லிவிட்டார் இதெல்லாம் பிரம்மசூத்திரத்தில் பெரிய விசாரம் இருக்குது ஆனால் பிரம்ம வித்யே உபதேசம் பண்ணியிருக்கார் அவர் மூலமாக தான் நம்ம தினம் சன்னியாசிகள் எல்லாருமே நமஸ்காரம் தினம் தக்ஷாமூர்த்தி சன்னிதியிலேயும் சொல்கிறோம் யோ பிரம் விததாதி பூர்வம் எந்த ஒரு பரமா ஈஸ்வரன் பரம்பொருள் பிரம்மதேவனை படைச்சு யோவை வேதாகிஷ்ட பிரகிணோதி தஸ்மை அவனிடத்தில் வேதங்களையெல்லாம் கொடுத்து அருளினாரோ உபதேசம் பண்ணார்னு அர்த்தம் வேதங்களையெல்லாம் உபதேசம் பண்ணாரோ தகும தேவம் அந்த தேவனை ஆத்ம புத்தி பிரகாஷம் என்னுடைய அந்தக்கரணத்தை நன்றாக பிரகாசப்படுத்துகிற என்னுடைய உள்ளத்தை ஒளிர்விக்கிற ஆத்மபுத்தி பிரகாஷம் முமுக்ஷுகூவை மோக்ஷத்தை விரும்புகின்ற என் நான் அகம் சரணமகம் பிரபத்யே முமுக்ஷுகூ அகம் சரணம் பிரபத்யே நான் அவரை நமஸ்காரம் பண்ணுறேன் எந்த மகாவிஷ்ணு பிரம்மதேவனை சிருஷ்டி பண்ணி பிரம்மதேவனுக்கு வேதங்களையெல்லாம் உபதேசம் பண்ணினாரோ அந்த அந்த பரமேஷ் அந்த மகாவிஷ்ணுவை என் உள்ளத்தை ஒளிர்விக்கின்றவனை மோட்சத்தை விரும்புகின்ற நான் சரணாகதி பண்ணுகிறேன் இது ஸ்வேதாஸ்வத்தரோபனிஷத் மந்திரம் இதை தினம் சொல்லி நமஸ்காரம் பண்ணுறோம் சன்னியாசிகள்னா ஆகையினால் என்னென்னா அவர் குரு தமஹா இந்த இடத்துல குருனாம் குருகுங்கிற அர்த்தம் வந்துவிடுத்து எல்லா குருமார்களுக்கும் குரு நான் என்னென்னு சொல்லிட்டேன் இந்த குருங்கிற தன்மையே விஷ்ணுதான்னு சொல்லிவிட்டேன் முதல்ல அந்த டீச்சிங் பவர் டீச்சிங் கெப்பாசிட்டி இங்கிலீஷில் சொல்கிறேன் சொல்லி கொடுக்கும் சாமர்த்தியம் அதுவே அதுதான் குரு குரு தன்மைன்னு பேர் குருங்கிற சப்தத்து குரு கீதையினே நம்மள்ட ஒரு புஸ்தகம் குன்னா என்ன ரூனா என்னங்கிற நிறைய ஸ்லோகத்தில் அர்த்தம் சொல்லியிருக்கு சாதாரணமாக வழக்கமாக என்ன சொல்லிட்டுருக்கோம் கு என்றால் இருள் இருள் என்பது அறியாமையை குறிக்கும் அப்புறம் ரூ என்றால் வெளிச்சம் ஒளி ஒளி என்பது அறிவை குறிக்கும் அறிவாகிய ஒளியினால் அறியாமை என்கின்ற இருளை நீக்குபவருக்குப் பெயர் குரு அது எந்தெந்த ஃபீல்டில் அறியாமல் இருக்கோ அந்தந்த ஃபீல்டில் இருக்கிற லாங்குவேஜ் குரு சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்குற குரு ஸ்கிரிப்சருக்கு சொல்லி டீச் பண்ணுற குரு லாங்குவேஜை டீச் பண்ணுற குரு குருங்கிறது லைக் இப்போ இங்கே நான் உட்காந்து பாடம் சொன்னால் குரு நான் ஒரு ஹியூமன் தானே நான் ஹியூமனாக இருக்கேன் நான் ஒரு சன்னியாசியாக இருக்கேன் அதெல்லாம் இருக்குது பாடம் சன்னியாசியெல்லாம் குருவாயிடுறாங்களா இல்லையே எல்லா ஹியூமனும் குருவாயிடுறானா இல்லை ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபீல்டு இங்கே உட்காந்து பாடம் சொல்கிற போது அந்த குருங்கிற தன்மை வரும் ஆஸ்பத்திரிக்கு போன உடனே குருங்கிற தன்மையாக இருக்கும் ப்ளட்டு ரிப்போர்ட்டை பாருணும் அது மரியாதையினாலும் சொல்கிறது ஆக கிளாஸில் உட்காந்தா டீச் பண்ணுற போது குருங்கிற ஜ குணம் வரும் குருங்கிற குணம் உள்ளே போய் உட்காரும் வேணுங்கிற போது எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் அப்புறம் டார்மெண்ட் ஃபார்முக்கு போய்டும் இதெல்லாம் தெரிஞ்சுன்றோம் எப்போ பார்த்தாலும் இருபத்தி மணி நேரம் குரு குரு குரு குருன்னா அது சொல்கிறது மரியாதைக்கு ஜனங்கள் சொல்கிறது விஷயம் வேறு அஹ குரு தமஹா சம்பிரதாயகத்வாத் பிரம்மத வித்யா சம்பிரதாயகத்வாத் அதனால்தான் கீதையில் பார்க்குறோம் ஷ்டமிருமோனஞ்சேதை அகமேவியங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் சொல்லியிருக்கார் வேதாந்தசம் வேதாந்தசம்ப்பிரதாயத்தை உண்டுபண்ணவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்க அஹ இ மந்திரவர் குருத்தமாகக்கு ஒரே அர்த்தந்தான் பிரம்மாவோட குருன்னரம் அவ்வ பிரம்மாவுக்கே குரு அப்பா அப்படிங்குற அர்த்தத்தில் சொல்ற சரி அடுத்தது தாம குரு குரு தமஹா தாம தாமங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ற தாம ஜோதிஹி धाम யண பி மவாத்மா ஆஸ்பரம் தாமங்குற சப்தத்துக்கு ஜியோதிகின்னு ஒரு அர்த்தம் சொல்கிறார் இருப்பிடம்னு அர்த்தம் சொல்கிறார் எபோர்டுன்னு ஒரு அர்த்தம் எஃபல்ஜண்ட்டுன்னு ஒரு அர்த்தம் இங்கிலீஷில் சொன்ன எஃபல்ஜண்ட் ஜியோதிஹி நாராயண பரோஜோதிஹி இது மந்திரவர்ணாத் தாமசப்தத்துக்கு ஜோதிகின்னு ஒரு அர்த்த இதெல்லாம் சம்ஸ்கிருத ஒக்காபுலரி டெவலப்மெண்ட் ஏன் வச்சுங்க விஷ்ணு சாஸ்திரமாக படிக்கிற போதே லாங்குவேஜும் வந்து விடுறது தாமசப்தத்துக்கு ஜியோதிகின்னு அர்த்தம் அது எப்படி நீங்கள் ஜோதிகின்னு சொல்லுகிறீர்கள்ண்ணா நாராயண பரோஜோதிகின்னு உபநிஷத்தில் சொல்லியிருக்கு மந்திரவர்ணத்தில் இருக்குது அவ்வளோதான் ஜோதிகை நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள்ண்ணா நாராயண பரோஜோதிஹி மேலான ஜோதி என்று மற்ற ஜோதிலாம் இதெல்லாம் அபர ஜோதி ஜடஜ்யோதி இது வந்து சைத்தன்ய ஜோதி சிஜோதி ஆஹா மந்திரவர்ணாத் ஆஹா ஞாபகம் வச்சுக்கணும் ஜோதிகி சொன்னால் இந்த இடத்துல கான்ஷியஸ்னஸ்னு அர்த்தம் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு தான் நாராயண பரோஜோதி அப்புறம் இன்னொரு மீனிங் என்னென்னா சர்வ காமானாம் ஆஸ்பதத்வாத் சர்வ காமானாம் அப்படின்னா அனைத்து இந்த இடத்துல காமசப்தத்துக்கு எல்லா பொருள்களும்னு சொல்லலாம் ஆனால் இந்த இடத்துல என்னென்னா அனைத்து இன்பங்களுக்கும் ஆதாரம்னு அர்த்தம் நாம் என்ன பணத்தால் அனுபவிக்கிற சுகம் பதவியினால் அனுபவிக்கிற சுகம் விஷய சுகமாக இருக்கட்டும் ஆத்ம சுகமாக இருக்கட்டும் எல்லா சுகத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற சுகம் ஆனந்த ரூபம்னு அர்த்தம் ஆனந்த ரூபம் சர்வ காமானாம்னா சர்வ விஷய ஆனந்தானாம் சர்வ விஷய உண்மையிலேயே ஆனந்தம் ஆண்டவன்தான் நீ பணத்து மூலமாக அந்த ஆனந்தத்தை தேடுற புகழ் மூலமாக ஆனந்தத்தை தேடுற நீ தப்பாக தேடுற ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலாக பணத்தை பணம் மூலமாக இல்லாமல் நீ அரி அஜ்ஞானத்தினால்தான் பணத்து மூலமாக நீ ஆனந்தத்தை தேடுற அஜ்ஞானத்தினால தான் இதெல்லாம் இந்த சொல்லப்போனால் அஜானத்தினால தான் நம்ம வந்து உள்ளுக்குள்ளேயும் ஆனந்தத்தை தேடுறோம் வெளியிலையும் ஆனந்தத்தை தேடுறோம் ஆனந்தமே ஆனந்தத்தை தேடினா எப்படி இருக்கும் கல்கண்ட இனிப்பத்தாடுற மாதிரி இது புரிகிறதுக்கு நிறைய புண்ணியம் ஆகும் நம்ம எல்லாம் ஆனந்தத்துக்கு ஸோ மெனி கண்டிஷன்ஸ் இதெல்லாம் இருந்தால் தான் நான் ஆனந்தமாக இருக்க முடியும்னா இன்க்ளூடிங் சாஸ்திரப்படி ஈவன் என்னதுன்னா ஈவன் பாடி இல்லாட்டாலும் ஐ ஆம் வெரி ஹாப்பி செத்தாக கூட எனக்கு சந்தோஷந்தான் வாழ்ந்தாலும் சந்தோஷந்தான் செத்தாலும் சந்தோஷம்தான் அப்படின்னா எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டம் அது புரிஞ்சுக்கிறது இந்த உடம்பு இருந்தால் தான் எனக்கு ஹாப்பினஸ்ஸா உடம்பு இல்லாமல் நான் ஹாப்பியாக இருக்க முடியாதா ஏன்னா பிகாஸ் ஐ ஆம் தி எம்பாடிமெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் சாஸ்திரம் என்ன சொல்கிறது நீ ஆனந்தம்னு சொல்கிறது ஆனந்தம்ங்கிறது உடம்பை பார்த்தா சொல்கிறது ஆத்மாவில் சொல்கிறது பார்த்து அது நிறைய பேருக்கு புரியறதில்லை அதனால் வேதா இது என்னென்னா இண்டிவிஜுவாலிட்டியை புரியணும் இதெல்லாம் தத்துவம் புரியணும் ஆஹ் சர்வ காமானாம் சர்வ காமானாம்னா என்ன ஆல் டைப் ஆஃப் ப்ளஷர்ஸ் ஹாப்பினஸ்ஸும் சொல்லுங்கோ ப்ளஷரும் சொல்லுங்கோ ப்ளிஸ்ஸுன்னு சொல்லுங்கோ எக்ஸ்டி சொல்லுங்கோ வாட் எவர் லேங் வேர்டு யூஸ் பண்ணிக்கோங்கோ நீங்கள் என்ன சொன்னாலும் சரி எல்லாத்துக்கும் சப்ஸ்ட்ராக்டம் என்னதுன்னா விஸ்வஸ்மை நமஹா அத் அத்தனைக்கும் சப்ஸ்டாட்டம் அதுதான் தாம அதனால சொல்றார் பரமம் பிரம்ம பரமம் பரம் தாமன் பிருகதாரணிகோபனிஷத்தை கோட் பண்ணுறார் கீதையிலே அர்ஜுனன் சொல்கிறான் பரம் பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் கீதையை சொல்லலை சங்கராச்சாரியை கோட் பண்ணலை உபநிஷத்தில் சொல்லியிருக்கு பிருகதாரணிகோபனிஷத்தில் சொல்லியிருக்கு பரமம் பிரம்ம பரம் தாம பிரிருகதாரணிகோபநிஷத்தில் ரெண்டு மூணு ஆறு இது ஸ்ருதேக என்று வேதங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு எல்லாத்துக்கும் வேதத்தை கொண்டுறார் மேக்ஸிமம் வேதம் தான் சொல்லுவார் புராணத்தை சொல்கிறது கம்மி தான் ஆனால் இந்த விஷ்ணு புராணம் நிறைய கோட் பண்ணியிருக்கார் நம்ம பார்த்துருக்கோம் விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் முதல்லலாம் எத்தனை கோட்டேஷன் பார்த்தோம் இப்போ தான் அந்தந்த நாமாவுக்கு அப்பப்போ நறுக்குன்னு சொல்லிட்டு போயின்ட்டுருக்கார் அவர் இல்லாட்டி அவர் கொட்டேஷன் கொடுக்க ஆரம்பித்தார் நம்மளால் தாங்க முடியாது அடுத்தது அப்புறம் சத்திய சத்தியமாக சத்தியத்துக்கு அர்த்தம் சத்தூர் சத்தம் பரமம் வதந்தி சத்தமிதி பிரவீ சத்தியம் தேஷாமேவ சத்தியம் இது ஸ்ருத்தேஹே ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் சத்தியசப்தத்துக்கு இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் விஷ்ணு சாஸ்திராமன் சொல்கிற போது இந்த அர்த்தம் தெரிஞ்சு சொன்னால் பரமானந்தமாக இருக்கும் இந்த அர்த்தமெல்லாம் ஞாபகத்துக்கு வரணுமே ஓம் சத்தியாய நமஹா அப்படின்னு சொன்னால் இந்த நாமாவோட அர்த்தம் தெரிஞ்சால் தானே என்ன சொல்கிறார் சத்தியாய நமஹிறதுக்கு அர்த்தம் பொய் பேசாமல் இருக்கிற குணம் சத்திய வச்சன தர்மங்கிறார் சத்தியம் வத தர்மஞ்சரன் ரெண்டாக பிரிச்சிருக்கு அங்கேயே சங்கராச்சாரியர் சொல்லியிருக்கார் தர்மத்துக்குள்ளேயே சத்தியம் அடங்கிறது ஆனால் வேதம் ஏன் சத்தியத்தை தனியாக பிரிச்சுதுன்னு சொன்னால் தர்மத்தில் ரொம்ப உயர்ந்தது சத்தியம்ங்கிறத காற்றத்துக்காகன்னு சொன்னார் உபனிஷத்தில் சத்தியம் வத தர்மஞ்சரன் இருக்குது தைத்திரிய உபனிஷத்தில் இப்போ இது எல்லாேருக்கும் தெரியும் சத்தியம் வத தர்மஞ்சர சங்கராச்சாரியர் கேட்டிருக்கார் விசாரம் பண்ணி சொல்கிறார் ஏன் தர்மஞ்சரான்னு சொன்னாலே போருமே சத்தியம் பதம் என்னத்துக்கு வாக்கியம் என்னத்துக்கு அந்த உபதேசம் தர்மஞ்சரா சொன்னால் போகும் சத்தியம் வதங்கிறது தேவையில்லாத ச வாக்கியம் அப்படின்னு சொன்னால் இல்லை சத்தியத்தினுடைய மகத்துவத்தை காட்டுறதுக்காக சொன்னார் தர்மத்தில் தான் சத்தியமும் அடங்கும் பொய் பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தர்மத்துக்குள்ளே அடங்கும் இருந்தாலும் அதை ஹைலைட் பண்ணி காட்டினா அதோடய வேல்யூ அதிகம் ஆகா சத்தியவச்சன ரூப சத்தியவச்சன தர்ம ரூபத்துவார் அந்த அதை வந்து பாருங்கள் சத்தியவச்சனம் என்கின்ற தர்ம வடிவமாக இருப்பதால் அவர் சத்தியகா என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார் சத்தியவச்சனம்னா ஞாபகம் வச்சுங்கோ அது வள்ளுவரும் அழகாக சொல்லிவிட்டார் பொய் பேசாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் சத்தியம் உள்ளதை உள்ளபடி பேசுறது அப்படிங்கிறது உள்ளதை உள்ளபடி எப்போ பேசணும்னா கேட்டால் தான் அதுக்காக உள்ளபடி பேசுனேன் வாங்கோ அப்படின்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தா அது கூடாதுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் யாரா கேட்டால் கேட்ட கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்கிறது அதை விட்டுவிட்டு கதையெல்லாம் ஊர் கதையெல்லாம் பேசுகிறது டயத்தை வேஸ்ட் பண்ணுறது ஒரு விஷயத்தை சொல்கிற போது அந்த விஷயத்தில் பொய் கலக்கப்படாது அதுக்கு பேர் தான் சத்தியம்னு பேர் அதனால் ருத்தம் சத்தியம் ருத்தம் சத்தியம்னு திரும்ப திரும்ப சொன்னார் வள்ளுவர்தான் சொன்னார் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள்ளெல்லாம் உளன் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று எத்தனை தடவை சொல்கிறார் பாருங்கள் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் பரிமேரழர் சொல்றார் இரண்டு முறை சொன்னதனுடைய பொருள் என்ன பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் பொய்யாமை என்பது பொய்யாமையாக ஆக்க முடியுமையானால் பொய்த்து போகாமல் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று ஆ பொய்யாமை பொய்யாமைன்னு ரெண்டு முறை செய்யாமை செய்யாமைனு ரெண்டு முறை பரிமேரழர் ஒரே படித்து பாருங்க தெரியும் ரொம்ப அழகா எழுதுறாரு அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா அதுக்கு கோட் பண்ணுறார் சத்யவச்சனரூபர்ம தர்மரூபாதுங்கிறதுக்கு பிரமாணம் என்ன வேத பிரமாணம் என்னென்ன தத்யம் பரமம் வதந்தி சத்யன வாஜுரா வாதி சத்யனாதித்தியோ ரோச்சத்தை திவி சத்யம் வாஜ பிரதிஷ்ட சத்திய சர்வம் பிரதிஷ்டிதந்தஸ்மாத் சத்தியம் பரமம் வதந்தி மகாநாராயண உபரிஷத் கிளாஸில் எடுத்திருக்கேன் யாராவது வீடியோ பார்க்கணுன்னா பார்த்துங்க மகாநாராயண உபரிஷத் க்ளாஸில் இருக்குது கடைசியில் வேல்யூஸ் எல்லாம் சொல்கிற போது அங்கே வந்து சத்தியம்னா பொய் பேசாமல் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கு அந்த அர்த்த ரூபமாக அதாவது நான் பொய் பேசாமல் இருந்தால் அது யாருன்னா யார் பொய்யே பேசாமல் இருக்கானோ அவன் சாட்சாத் மகாவிஷ்ணு அப்படி அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாம பேசாமை பேசாத உறவு உறவு கலவாமை வேண்டும் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அந்த மாதிரி குரூப்பில் சேரவே கூடாது அடுத்தது சத்தியசிய சத்தியமிதி வா இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் அதாவது சத்தியங்கிற பதத்துக்கு அர்த்தம் கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரிந்த பொருள்கள்னு ஒரு அர்த்தம் இருக்குது சத்து தியத்து சச்ச தியச்சாபவத்து அப்படின்னு வேதத்தில் இருக்குது ஆக சத்து தியெத்து சத்துன்னு சொன்னால் கண்ணால் காணப்படுற வஸ்துக்கள் தியத்துன்னு சொன்னால் காணப்படாது உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா மண்ணாலான பாத்திரத்துக்கு மண்ணை பிசைஞ்சு வச்சிருக்கான் பெசஞ்சி வச்சுருக்கிறது தியத்து பாத்திரமானதெல்லாம் சத்து தங்க கோல்டு பிஸ்கட் இருக்குது அது தியெத்து எக்ஸாம்பிளுக்கு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் சத்து அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் வக்தமாகவும் அவ்வக்தமாகவும் இருக்கிறது இன்னொரு பாஷையில் சொன்னால் நம்ம தூக்கம் விழிப்பு கனவு சத்து தூக்கம் திய இது ரெண்டுக்கும் ஆதாரம் என்னன்னா சத்தியசிய சத்தியம் அதுதான் சொல்கிறார் சத்தியத்துக்கு சத்தியம்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு சப் சப்ட்ராக்டம்னு அர்த்தம் இருப்புன்னு அர்த்தம் தமிழில் வந்து உண்மைன்னு சொல்கிறோம் உண்மை வேறு வாய்மை வேறு மெய்மை வேறு மெய்மைங்கிறது பாடி லாங்குவேஜ் வாய்மைங்கிறது பேச்சு பொய் கலக்காமல் இருக்கிறது உண்மைங்கிறது உள் மை யாண்டும் உள்ள இருப்பு ப்யூர் எக்ஸிஸ்டன்ஸ்னு அர்த்தம் உண்மைன்னு சொன்னால் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ்னு அர்த்தம் வாய்மைன்னா ட்ரூத்துன்னு அர்த்தம் எல்லாம் இங்கிலீஷில் சொல்ல வேண்டியிருக்கு வாய்மைன்னா ட்ரூத் மெய்மைன்னு சொன்னால் பாடி லாங்குவேஜ் பார்த்தால பேசுற போதே தெரியறதுனா அது சொல்கிற போதே இது இருக்கேன் நேற்றுக்கு பார்த்தேன் வெள்ளக்காரங்களெலாம் பாடுறாங்க இவர் போய் சொல்லிட்டு வந்ததுனால யாதும் ஊரே யாவரும் அப்படி பாடுறாங்க ரொம்ப நல்லா பாடுறாங்க வெளிநாட்டுக்காரங்களாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது இந்த லைன் அமெரிக்காவில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் எல்லா ஊரும் நம்ம ஊர் எல்லாரும் நமக்கு சொந்தக்காரங்க தான் பாந்தவா சிவபக்தா அதனால யாதும் ஊரே தீதும் நன்றும் பிரதவாரா ரொம்ப அழகா ஆக்ஷனோட பாடுறாங்க தீதும் நன்றும் பிறதரவாரா பாட்டாக பாடுறாங்க யாதும் ஊரே யாவரும் கேளிர் தக்க திம்மி தக்க திமின்லாம் போடுறான் எல்லாம் போட்டு வெள்ளைக்காரனாக இருக்கான் சுற்றி ஊரை ரொம்ப உட்காந்து ரொம்ப டிசிப்ளினாக பாடுறாங்க நம்ம ஊருக்கான கேள்வி பண்ணுவான் பண்ணி ஒரு புண்ணியத்தை நிறைய சம்பாதிச்சுப்பார் இதுக்கு சொல்ற சத்தியசிய சத்தியம் இங்கே என்ன பண்ணுறார் பிராணாவை சத்தியம் தேஷாமேவ சத்தியம் பிராணன் சத்தியம் அதுக்கும் சத்தியம் ஆக சத்தியத்தின் சத்தியங்கிறார் சத்தியத்தின் சத்தியம் என்று இதுக்கு பொருள் சொல்கிறார் இது ஸ்ருதே ரெண்டு மீனிங் சத்தியாயனமாக ரெண்டு மீனிங் ஒரு மீனிங் பொய் பேசாமல் இருக்கிறது இன்னொரு அர்த்தம் என்னதுன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இரு இரு தோன்றி இருப்பதற்கும் தோற்றத்துக்கு வராத இருப்பதற்கும் ஆதாரமான பொருள் இதுதான் சப்ஸ்டார்டம்ங்கிறோம் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ்னு அர்த்தம் ஆக ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் உண்மைங்கிற அர்த்தம் ரெண்டாவது முதல்ல சொல்கிறது வாய்மை ஆக வாய்மை என்ற பொருள் வாய்மையாக விளங்கும் விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் உண்மையாக விளங்கும் விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம் தொடர்ந்து அடுத்த வகுப்பில் படிப்போம் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷு பிரபவிஷு மஹேரம் அனைம் நமாருஷோத்தம நமஸ்தய சகசிரமூர சகசிரபாட்சிருபாஹ சகசா சகசிரோட்டிணே நமகோவிந்தமீர்த்தாஜி